நடந்தான் அவர் என கற்பாக கண்டார் ஆனால் அதே காவிரி அதே மலரை வங்குலாமர் நீராள் என் அப்படிலாம் பொறுப்பும் நாயகர்க்கு அன்பரும் சொன்ன மாதிரி புலவர் நாவில் பொருங்கிய காவிரின்னு போட்டு ஒப்பிடலாம் அழுத நம்ம ஆயிரம் பேச வேண்டிய ஒருத்தர் புலவர் நாதில் பொறுமுடிய காவிரி புதிதா போன என்ன பண்றது இளங்கோடிகளும் இந்த ரெண்டு பேர் சொன்னா போனொருத்தன் கம்பரும் சூத்தலை காத்தனாரும் போங்கள நல்ல பேருக்காவது அழகா ஒப்பிடலாம் எத்தனை தலைப்புகள் இருக்கின்றன அந்த பக்கமே போறது எல்லா பலனைகளும் கண்டுக்கிறது ஏன் இருக்கிற எங்க புண்ணியம் அந்த இந்த மாதிரி இதோட சரி முருகா ஆண்டவன் இதெல்லாம் காக்கணும் எனவே எம்பீரான இறைஞ்சல் நீர் பொன்னி உம்பர் நாயகற்கு அன்பர் முக்குமால் இதே இளங்கோடிகள் வையை ஆற்றை பாடுகிறார் இந்த இன்பச்சூழல் காவிரி வைத்து பாடும்போது அந்த துன்பச் சூழல் ஏன் இதே கோவலன் கண்ணி ரெண்டு பேரும் இந்த வையை கடக்கப் போகிறார்கள் கோவலன் கண்ணியும் கடக்கப் போகிறார்கள் ஆம் இனி ஒரு முறை இந்த ஆணும் பெண்ணும் இந்த வையை அடைய முடியுமா இல்லை அல்லது இப்பொழுது தாண்டுகிற இந்த கணவன் மனைவியும் எந்த இப்படியே போயிறார்களா இல்லை அது யாருக்கு தோன்றுகிறது தங்கனுக்கு தோன்றுகிறது தங்க யார் இதோ போய்கொண்டிருக்கு இதே பலகள் அப்படி இருக்கு அங்கே என்ன சொன்னா கையுறுவது தான் இருந்தனல் போல் இந்த கண்ணீக்கு நடக்க போறது தெரிஞ்ச மாதிரி ஏமா நீ கடக்க போற இனி நீனும் கணவனு மனிதனா சேர்ந்து வாழ மாட்டீங்களே அம்மா உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இல்லையம்மா என்று அவருதான் அந்த கண்ணீரை கரந்தாக தொடுக்கி மலகளால் அப்படியே மறைச்சிக்கலாம் நாங்க தண்ணி வர தெரியப்படாதுங்கிறதுக்காக என்னமா போகணுமா என்னமா போகணும் மதுரைக்கு போறீங்க இப்படியே வாத்துக்கு இதே மலர் காட்சி துன்பச் சூழலில் காட்டினான் வையாட்டுல இந்த இன்பச் சூழலில் காட்டினான் ஜெயிக்கிறா இந்த இன்பமும் சுந்தமும் கடந்த அடியவர் சூடலில் காட்டினார் ஏ அடியவர் எப்படிப்பட்டவங்க அடியவர் இப்படிப்பட்டவங்க வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் இவரது இன்பம் உண்டு துன்பம் உண்டு ஆதலால் அவர் துன்ப சூழலில் வைத்த வையையும் இன்பச் சூழல் வைத்து காட்டிய காவிரியும் இளங்கோடிகள் காவிரியில் இன்பம் துன்பத்தை இரண்டும் கடந்து இன்பதே என்னாலும் துன்பம் இல்லை அவருக்கு போயிட்டதுனால அடிவரோட ஒத்து அடிவரோட ஒத்து இதெல்லாம் எண்ணி பார்க்க வேணாம என்னைக்கு எண்ணி நல்ல பல ஒப்பீடு ஆற்றப்படுத்தலே என்ன பண்றோம் இப்படியாக காவிரி ஆனது வருகிறது இதுக்கு நிலையம் காவிரி இனி இந்த காவிரி சொல்ற நாட்டிற்கு வருவோம் நாட்டில் ஆடாத நிறைய பண்ணாரு இது வயல்கள் எப்படி இருக்கு ஒரு பாட்டு காடல் லாம் கடை கரும்பு நான் கிட்ட முன்ன சொல்லியிருக்கேன் பையன் ஐயா நீ இப்படி சொல்லும்போது நல்லாதான் இருக்குது இதெல்லாம் நீங்கள் நாட்டில் இல்லையே அப்படின்னு கேட்பான் ஒரு மணி நேரமாவது நல்லா இருடா ஏண்டா அதை போய் பார்க்கறேன் இந்த ஒரு மணி நேரம் நல்லா இருக்குது நல்ல மனம் நிறைவா இருக்கும் மணி இருக்க பிறகு வேற சிந்தனை எல்லாம் பண்ணு காதல்லாம் கடைத்தரும்பு எங்க பார்த்தாலும் கரும்புகள் காதல்லாம் குழைத்த அரும்பு அப்படியே சோலைய பார்த்தோம்னா குழைச்ச அரும்பு அது அரும்பு அப்படியே இருக்குதான் ஆச்சு மலர போற தருணத்துல இங்க கரும்பு அது அரும்பு அதுல பாருங்க ஒரு ஆறு காய்ச்சல கல்யாணம் அதுல ஒரு வனவெடிக்கை ஒரு பக்கம் இயற்கை இன்னொரு பக்கம் சொல்லாட்சி இங்கே சொல்றேன் அண்மை காலத்தில் நம்முடைய வடார்காடு மாவட்டத்தில் பெற்ற சென்ம சுவாமிகள் எல்லாம் செய்கிழாறை ஒரு உண்டு உண்டுதனால்தான் ஓரளவு நல்ல வெளிப்பாடு அதிகமாக இருக்குது இது மனமாற போட்டது ஒரு காலத்தில் வடார்காடு மாவட்டம் பாரதத்துக்கு பெயர் போனதுன்னு சொல்கிறது உண்டு நாங்கள் எல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தோம் பாரதம் பெரிய ஆனால் இப்பொழுது ரொம்ப அற்புதமாக செய்கிழாறை தமிழகத்திற்கு தருகின்ற பெருமையில இப்பொழுது விஞ்சியிருக்கிறது இப்போ கவித்திரு பாமல அவர்கள் நூற்றி எட்டாவது விழாவை அந்த நாங்கள் சொல்ல சொல்லக்கூடாது எல்லாம் நீங்கள் நிலத்திலும் சொல்லிட்டு இருக்காங்க சிறப்பா நேரத்தை பயன்படுத்தி காரணமாக இருக்கிற மூர்த்திகளையும் அதற்கு சொல்லின்ற எல்லா தமிழக உள்ளங்களையும் அவள் திருவள்ளை நூற்றி நான் வணங்கி காதல்லாம் கடை கரும்பு காதல்லாம் கருங்குவளை மாடல்லாம் கருங்குவளை மாடுன்னா பக்கம் இந்த புகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்ன ஒரே குவளை பூத்து கிடக்குதான் தாமரை பூத்த தடாக மடின்னு எதிர்பாரினாரு எல்லாம் குவளைகள் பூத்த வயர்கிறது அப்படின்னு இந்த புறம் வயலெல்லாம் நெருங்கு வளை அங்க போய் கொண்டு நெருங்கு வளையும் படிக்கணும் எந்த மரத்தினுடைய உச்சியை பார்த்தாலும் அன்னங்கள பாட்டு நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் ஏன் எல்லா வளமும் அந்த சோலையில் இருக்கு அச்சமும் மக்கள் பார்த்தாங்க அடிடா கிடையாது அதனால தலையை நோக்கி வருகிறான் ரொம்ப வேகமா வரானா போய் ரெண்டு மாதம் பிரிஞ்சு நான் ரெண்டு மாதம் பிரிஞ்சவர்களும் மீண்டும் வருகின்ற பொழுது எவ்வளவு வேகமாக வருவான் வருவான் உன்னோட சொல்லியிருப்பேன் வருகின்ற பொழுது பேர் வேகமாக வருகின்ற பொழுது ரெண்டு பக்கமும் நல்ல சோலைகள் அதனால அந்த தேனு வண்டுகள் அப்படி அந்த மலைகளை நூற்று அந்த தேனிய அறிந்து மகரந்த பொடியை சாப்பிடுறதுக்காக எல்லாம் இருக்கு இந்த தேர்வொழி கேட்டவுடனே பயந்து அதெல்லாம் அப்படியே மேலே பறக்க தான் பார்த்தான் நிறுத்த நான் தேறேன் பாவம் தான் உண்பதற்குரிய உணவையும் அந்த மகரந்த பொடியும் சாப்பிட்றது வந்து எல்லா மணிகளையும் மகரந்த பொடியும் சாப்பிடுகிற வண்டிகள் இப்படி வருத்தப்படுது என்பது கருதி தன்னுடைய மணிகளுக்கு அது காரணமாக இருந்த மணியுடைய நாக்கெல்லாம் கட்டினான் அவன் இது எம்புக்காட்டி எம்பு தோடி சொல்கிறான் அதை ஒரு பாட்டு இதெல்லாம் படிக்க வேணாமா ஒரு குணம் உண்டு குணம் இன்னைக்கு இருக்கிற நம்ம தமிழ் தமிழ குணமா முருகா முருகா அதனால் கோடெல்லாம் மடம் குளமெல்லாம் கடல் எந்த குலத்தை பார்த்தீங்கனாலும் கடல் மாதிரி இருக்கும் தண்ணி அது பார்த்தது நிறையா இருக்கு நீங்க அதுக்குள்ள அடித்தளத்தில் பார்க்க முடியாது உங்க சோழநாட்டுல ஏதேன்னு ஒரு பரமகுடி பக்கத்தில் ராமநாதபுரம் எப்படி இருந்தாரு அது கொஞ்சம் தண்ணி இல்லாம தான அப்படி கிடையாது நாடெல்லாம் எங்க பார்த்தாலும் தண்ணி ஏடி குளம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு தலை அல்லா தானு நாள அப்படிப்பட்ட சோழ நாடு சோழ நாடு என்று சொல்லி சொல்லிட்டு உடவர்கள் ஆடிப்பட்டம் தேடி வைத்திருக்கிறார்கள் நூறு நாட்கள் எண்பது நாட்களுக்கு மேலே ஆகியிருக்காங்க எண்பது எண்பத்தஞ்சு கூட ஆயிடுச்சு அது அப்படியே நல்ல அது இவனு நல்ல கதிர்முற்றி பால் முற்றி அப்படி ஒரு கதிர் தான் வயல் நெல் வயல் என்று சொல்லுங்க அதை ஒரு அருமையான பாடம் பத்தியின் பாடராயி பரமனுக்கு ஆளாமந்தர் தத்தமிழ் வணங்கு நல்ல பாட்டு இங்கே நல்ல கதிர்முற்றி முட்டைன்னு வளைஞ்சிடும் கதிர்முற்றி வளைஞ்ச உடனே காற்றில் என்ன பண்ணும் இது எப்படி இது வந்து அதில் மோதும் அது இதில் மோதும் மோதும் இது நமக்கு எல்லாருக்கும் சாதாரண இப்போ புலவர் பார்க்கணும் ஒரு இடையே பெருவர்களை பார்த்தா கூட தெரியுது கதிர் வளையும் வளைந்ததுன்னா காற்றில் அசையும் அசையும் போது ஒன்று கொண்டு அப்படியே இதே இதை அப்படியே அதை பயிர் செய்யும் இவ்வளோதான் செய்ி இதுதான் செய்ி ஆனால் ஞாபகம் இல்லை ஒரு கதி நல்லா வணங்கி இதுவும் வணங்கி ஒன்றவர் அப்படியே பொறுந்தது பத்தியா இது போலத்தான் நல்ல அடியவர்கள் தம்முடைய தம்மை பத்தி அந்த செருக்கு யானினதென்னும் செருக்கு இல்லாமல் முழுமையாக தன் பெருமையை வணங்கி வளர்த்தி ஒருத்தொருத்த வணங்குவாங்க சாமி அப்ப வந்தது இப்பதான் காலையில வந்து ஒரு கடிதம் மறுபடியாத நான் உண்மையை வந்திருப்பேன் வந்துட்டேன் பரவாயில்ல வந்துட்டேன் அப்படி பக்தியின் பாலராயி பரமனுக்கு ஆளாம் அன்ப நல்ல சிவனடியாக வணங்கு மாபோன் இது கோய்ச்சலாருக்கு தான் வரும் சத்தமிழ் வணங்குமா போல் கூறினார்கள் தலையினால் வணங்குமா போல் பக்தி என்பால் மூதிர்தாலை வணங்கி மற்ற புத்தக தன்னை போல விளைந்தன சாலியெல்லாம் அதுவே நல்ல விளைஞ்சிட்டு தான் எது போல நல்ல ஞானிகளுடைய அந்த உள்ளத்தில் அந்த சுதஞானம் எப்படி பழுத்து அதுபோல இந்த நெல் நல்ல பழுத்து முதிர்ந்து இதோ இப்பெண்ணுக்கு அறுவடை செய்யலாம் தண்ணி போல விளைந்தன அப்போ வணங்கியது ஒரு அடியவர் இன்னொரு அடியவர் போல விளைந்த அந்த ஞானியோடைய உள்ளத்தை எப்படி ஞானமானது பழுத்து முதிர்ந்து இருக்குமோ அது போல இந்த நெல்லான முதிர்ந்து இது வேற யாவது சொல்ல மாட்டாங்க ஒருவன் இன்னும் ஒருவன் காணு இதே நிலைமையிலேவர் சிந்தாமணியில பாங்காமணி நெல் பயிர் ஒட்டு போதுதான் நம்ம உண்மை தெரியும் தோற்றம் போல் நெல்லவே கரையிருந்து சிந்தாமணி இந்த நெல் பயிர் போட்டோம் தொண்ணூறு நாள் நூற்றி நாள் வந்து அறுபது நாள் எழுபது நாள் வச்சு நல்ல பால் பிடிக்கும் தோற்றம் போல் இருந்து இந்த பச்சை பாம்பினுடைய கரு அந்த பசுமையோடு கூடிய வெண்ணியா இருக்குமா அப்படியாகிட்டான் செல்வமே போல் தளி நிறுவி இன்னும் கொஞ்சம் நல்லா புதிர்ந்தது பால் புத்தி நல்லா நெலுக்கு நெல்க அப்படி தோன்றினவன் நீரா நின்றுதான் நீரா நின்றுதான் எது போல என்ன மேல போல் தளி நீர் நேற்று வரைக்கும் பிளாட்ஃபாரம் எப்படியோ ஒரு வாட்டி வாங்கினா ஒரு லட்சம் காலில் விழுந்துட்டீங்கன்னு தெரிஞ்சிருப்பதான் வந்து பார்த்தாங்க எப்படி அவன் சட்டை போட்டு தெருவில் போகும்போது அப்படிமா அப்படி தலகால தெரியாதவனுக்கு செல்லும் வந்த மாதிரி அப்படி நேரா நின்னுதான் தலை நீரே இதோ இப்பொழுது நல்ல தொண்ணூத்தி நாள் ஆயிட்டது கதிர்கள் முற்றியது அப்படியே ஒன்று வளைந்தது எது போல் வளைந்தது இறங்கி காய்ச்சதே எவர் நல்ல படிக்க படிக்க படிக்க படிக்க தானா பணிய அதுபோல இந்த கதிர் வளர வளர வளர வளர தானா வளைஞ்சு போச்சு அது தப்பியல் அறம் உலகியலம் பாம்பின பால் பிடி பாம்பனுடைய கரும் அப்படிதான் இருக்க மாட்டேங்கு நாங்க ரெண்டும் தெரியாத ஆளுப்பா இவங்க என்ன தெரியும் அது ஓமையில போட்டு பிரமா சொல்றாங்க ரெண்டுமே தெரியாது சென்ற நிலமில்லை பார்த்தது இல்ல அசு பாம்பு பார்த்தான் பாம்புன்னு ஓடி போட் ரெண்டு பேரும் நிறைய என்ன எல்லாருக்கும் நன்றாம் பணிகள் அவருடன் செல்வத்தையே செல்வம் தயக்கம் ஏ உலகத்துல யாருக்கு பணி வேணும்னா எல்லாருக்கும் வேணும் ஆனா பெண்ணா அகில உலகத்துக்கும் பண்ணாரு அதுல இன் சொல்ல போனா செல்வம் பேருக்கு இன்னும் வேணும் செல்வர்க்கே செல்வம் தவித்து படிக்கும்போதுதான் பெருவர்களுடைய மாண்பு தெரியும் எல்லாருக்கும் முன்னோடியா இருக்க காலம் முன்னி அதனால தானியல்லாம் சேர்ந்த நூல் கல்வி சேர்மாந்தரின் இறங்கி காய்த்ததே நல்ல படிக்க படிக்க படிக்க படிக்க எப்படி பணிவு தானா வருமோ அதுபோல இது தானா வணங்குவது முருகா முருகன் ஆனா இவர் பக்தியின் பாலராயி பரமனுக்கு ஆளாமண்பர் தத்தமிழ் தலையினால் வணங்குனது அது கூட ரொம்ப பணம் போலீங்கன்னா முதல்ல எப்படி வணங்குவாங்க தலையினால் வணங்குவாங்க அப்புறம்தான் நமஸ்காரம் பண்ணுவாங்க அது போல என்ன பண்ணுது அதனுடைய தலை அது அந்த கதிர் தான் அந்த தலையினால வணங்கிதான் திருக்குறள் படிப்பெயிர் கோயில் பொறியியல் குணமெல்லவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை வணங்கா தலை நெற்பெயரும் திருக்குறள் படிப்பது கிலோமீட்டர் வந்து போறதெல்லாம் கூட சன்னியான கூட கேட்குது எப்படி பாப்பீங்க சாமி அங்க இருக்கிற மக்களை பார்த்து அதுவும் சாமி பேர் அடிந்தது மாதிரிலாம் பேசும்போது அதெல்லாம் சும்பம் எல்லாம் மறந்துடும் மீண்டும் சட்டையை கேட்டு போட்ட உடம்பெல்லாம் வலிக்கும் அது வேற இருக்கும் இந்த நேரத்தில் நீங்க இதனால்தான் இப்படியாக இருக்கிறது எனவே இப்பொழுது நீர்வளம் இப்பொழுது நிலவளம் ரொம்ப சரியா நான் தாண்ட பல பாட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டா படிக்கணும்னு சொன்னா அநேகமா வந்து இருபத்தி ஒராம் நிமிலதான் நம்ம முடிக்கலாம் அதனால அதுவும் தவறு அதுனாலே மக்கள் வளம் ரொம்ப அருமையான வெளியில விட்டு உடலி கட்டி தனியா வந்து சொல்லு காட்சியை நானும் சொல்றேன் வா அப்படி செய்யும் போது அருவி பார்க்குறீங்க மக்கள் வளம் ஒரு பாரு பாட்டை போய் பார்த்து நான் வந்து தாண்டி தாண்டி போறேன் ஆனால் தாண்டி போறது பாவத்தை அனுபவிக்கணும் பெரியதான் தாண்டி போலாம போப்படாது ஆனா நம்ம காலம் கருவி போறோம் மன்னிக்கணும் ஜெயக்கலா திருவருகே மன்னிப்படாத ஒரு பாலம் மக்கள் எப்படி இருக்கிறாங்க இதே மாதிரி மக்கள் வளர்த்த படித்து பாருங்க சொல்லுகின்ற பொழுது முதல்ல அரசுக்கு தர வேண்டிய கட்ட வேண்டிய நீதியான பல பணத்தை முதல் மக்கள் ஆறுதான் இவர் அமைச்சர் மட்டும் அல்ல ஒரு நாட்டில் முதல் கடமை என்னன்னு நாம் அரசுக்கு செலுத்த வேண்டிய பாக்கி தவறாம செலுத்தும் அப்பதான் அரசு ரோடு போடும் கழிவுக்கும் விளக்கு தரும் பேருந்து ஓட்டும் காவல்துறை அமைக்கும் நாம பயமில்லாம நகை போட்டுட்டு போலாம் குச்சினி யாரு அரசல்ல காரணம் ஆதலால் ஆற்றி முதல் கடமையாச்சு முதல் தட எல்லா ஜனவரி மாசம் ஒன்னா தேதி வரிக்கு உடனே கொள்கடன்கள் அது கொள்ள வேண்டிய கடன்கள் அறிக்கப்படாது அதற்கெந்த ஒரு நிதி இருக்குது எவ்வளவு வரி போடணும் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வரியை போடும்போது நம்ம தவறாமல் தவிர அது கொள்ளத்தகாத வரிகளை போடும்போது அது ஏன் சொல்லல பழக்கம் இல்லை என்ன உண்டோ அதுதான் அதுபோல இவங்க என்ன உண்டோ அதை கொடுத்துருவாங்க அரசுக்கு தர வேண்டிய நீதி வரிப்பணத்தை தவறாமல் செலுத்தி மக்கள் வம்பேன் நாடு எப்படி இருக்கு பொது நலனை முதல் கவனித்து தன்னலனை பிறகு கவனிக்கிறார்கள் ஆமா ஒவ்வொருவர் தானே நாடு நலமாக இருக்க முடியுது எந்த அரசு வந்தாலும் படைச்சிரும நம்ம போட்டுதானே பொதுநலத்தை முதலில் கவனித்து பிறகு தன்னலம் கேளுகிறார்கள் அரசு பொருட்காலங்கள் ஆட்சி மிகுதி பொந்து அதுக்கு பிறகுதான் நம்ம ஒண்ணுக்கு முத முதல் எடுத்து முடிஞ்சுடுப்பா அப்புறம் எல்லாம் செய் கல்யாண செலவு ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லை கல்யாணம்னு அறிவாங்கன்னு தொடங்குறோம் என்பது சரி ஏ முதல் முதல் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் குளிச்சிட்டு மஞ்சள் எடுத்து முதல்ல நம்ம உழைவு எடுத்துக்க ஒரு பதினஞ்சு ரூபா அதுல இருபத்தி ரூபா முடிஞ்சுடுவாப்பா அப்புறம் ஆரம்பிப்பா இது வாங்கறதுனால ஏ அது தலையாயது என்பது அது போல இங்க தலையாய கடமை கொண்டு அறங்கள் தேனி நீதி இருக்கிற பணத்தை தான் தன்னை சமயப்படுத்திக்கணும் என்னென்ன பண்ணிக்கணும் என்ன என்ன செய்யறாங்க என்ன செய்யறாங்க அறங்கள் அறம் செய்துன்னு இல்லாம அறங்கள் என்று பன்மையில போடுறார் இவை இவ அறம் என ஒருமையால் கூறாது என பன்மையால் கூறினார் கருமையில இவர் நோக்கி முடிச்சிருவாங்க என்ன விளங்கு சார் ஒண்ணுமே என்ன சொன்னோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வர ஆன்மீக தெய்வம் விரும்பி உட்கல் காணின்றாருந்தார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என அறமென ஒருமையால் கூறாது பண்ணை கூறினார் இதையெல்லாம் கழுவுகட்டும் அறங்கள் தேனி பாராபாறும் போற்றி அருமை நல்ல வழிபாடு செய்வாங்க நாட்டு மக்கள் தான் தான் இருந்து வழிபாடு செய்வாங்க மற்ற பல அறங்களையும் செய்து நல்ல தெய்வக்தியோட போட்டி பண்பின் விரவிய கிளையும் தாங்கி கூறவாரும் அப்பா அம்மா அப்பா அம்மா அண்ணன் அண்ணி ஆசிரியன் இவங்கெல்லாம் குறவர்கள் ஐம்பரும் குறவர்கள் சொல்றேன் நல்ல ஞானியர்கள் என்ன பண்ண முன்னாரு மூணு மூணு பேர் சொல்ற கூறாவும் விரும்பும் பண்பின் வீர கேளையும் மூணு முடித்து அவற்றை ஓன்னீங்கள போற்றீங்கள ஒவொரு சொல்லும் அழகுதல் அவர்களுக்கு புரியுது சொல்லுவது இந்த தாங்கிறது அதுக்கு பொருள் வேற சொல்ல முடியாது அது அவங்கதான் சொல்லிக்கணும் நீங்க தான் சொல்லிக்கணும் அப்போ என்ன இப்படி எல்லாம் குடும்பத்துல இருக்கிற அனுபவம் எல்லாம் அப்பா அம்மா அவ என்ன பண்ணுவான் கோவலம் இவ்வளவு கேட்டுக்கிட்டு போய் கூட நினைச்சு பார்க்கலாம் நினைச்சு பார்க்கலாம் இங்க என்ன இங்க நினைச்சு பூம்பு ஆரம்பிச்சுன்னா நல்லா இருக்கணும் அங்க போய் நினைச்சு பார்க்கலாம் இங்க மதுரை பறவையில் இரு பெரும் குறவர் ஏவலும் கிடைத்தேன் பெருமையும் செய்வேன் என் அப்பா அம்மா நான் கட்டினேன் என்ன நம்பி வந்த பொண்ணு இதுக்கு இதெல்லாம் தப்புன்னு கூட நினைக்கிறீங்க அம்மா எழுதுகிறார் மாதிரிய கடிதம் அதுல இங்க என்ன மறக்கலாம் கொங்கு வார மறக்கலாம் அம்மா அப்பாவுக்கு செய்யற பணி எப்படி மறந்து என்று யார் ஒரு காதரி எழுதுகிறார் காதல இல்லையா அதனால கோவலன் ஒரு பக்கம் இந்த மாதிரி கற்பு கரிசியை விட்டுட்டு போனது தப்பா இருந்தாலும் நல்ல தாயின்ற பணியெல்லாம் அது எப்படி மறந்துட்டீங்க கரி நீங்க யார அழுகிட்டு போனீங்க ராத்திரி ராத்திரியா என்ன இருக்கிறோட இல்லையேறப்பாட்டியோடும் தங்கத்துல தங்கம் கற்பு தங்கம் அத பதல்ல போடாத ஒரு காதலி காதல் இப்படி ஒரு கடிதம் அதனால குறவர் பணி என்பது இந்த குறவர் பணி என்பது என்ன கேட்டா வயதான பிறகுதான் ரொம்ப அவங்க எல்லாம் அந்த நெஞ்சு வங்கி இடுப்பு வலிக்கும் கால் வலிக்கும் எல்லாம் வலிக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா இரவு படுக்கும் போது அப்பாடான் என்னப்பா பண்ணது என்ன பண்ணது இது பண்ணிக்கிறாப்பா ஒண்ணுமில்லைதான் பண்ணிக்கிது நான் பிடிச்சி வர்றேன்ப்பா என்று பிடிக்கணும் அப்பதான் தமிழன் என்ற ஒரு குணம் உண்டு அதை தான் சரிப்பா போதும்ப்பா போதும் போதும் சரிப்பா நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஏன்னா இடஒ சின்ன பிள்ளை மாதிரிதான் சிறுநீர் கழிப்பாங்க அல்லது வெளியே போக என்ன எழுப்புணும்ப்பா இதெல்லாம் கூறதான் குறைவா அதெல்லாம் செய்திருக்காங்க நாடு இதெல்லாம் உணர்ந்தால் அல்லவா நல்ல நாடாகும் அதனால கூற ஆபாரும் அப்புறம் நல்ல நாட்கள் இல்ல நல்ல வணங்கணும் வணங்கும் போது எனக்கு ஒரு நீதி நான் சொல்றது சொல்லிடுறது அடுத்த கவலைப்படுறதில்ல யாரையப்பட்டுடா நல்ல நாம இருந்து பத்து மாதம் இருந்தது வயிறு இல்ல சுமந்த தாய இல்ல கற்றெடுத்த அப்பா இல்லவா வணங்கும் போது நம்ம கண்கள் வந்து அவங்க திருவடியில படணும் படணும் சும்மா தக்கி எடுக்கக்கூடாது லாங்கம் மகிழ்ச்சியா ஏன் என்ன விட வட என்ன போட்டுது நம்முடைய இரண்டு கண்களும் அந்த திருவடில பருங்கப்பட மிருகப்பெருமான வணங்கினால இந்த விழுந்து வணங்கப்பா அது மாதிரி விழுந்து வணங்க விழுந்து வணங்க விழுந்தும் போது என்ன வரும் நல்ல தண்ணீர் வரும் அவங்களுக்கு தயிர் வரும் ஒண்ணு இருக்கணும் நீடிக்க வேண்டும் என்று எண்ணி தண்ணி வரும் அவர்களுக்கு தண்ணி மீறி வரும் அதுதான் அந்த ஆனந்த அதெல்லாம் தன் வாழ்நாள ஒருத்தன் பார்க்கலன்னா மட்கா அதனால கூற வரும் விரும்ப பற்றி திருவள்ளுவர் வாழ்வது எல்லாம் விருந்தோம்பு வேளாண்மை அதன் அமர்ந்து செய்யால் உறையும் முகனமருந்து நல் விருந்து நல்விருந்து நல் விருந்து சொல்றது அது ரொம்ப அண்டலை அது கிடைக்கணும் நமக்கு அந்த விடுந்திருக்கிறது அதையும் எப்படி இருக்கும் தாங்கம் அப்படாவது நல்லா தெரியணும் அண்ணன் பையன் அக்கா பையன் அந்த மச்சனை மற்றவ எல்லாருக்கா பாருங்க அவங்களாம் நம்ம உள்ள வந்தாங்க நான் சரி பார்த்து மாதிரி இருந்துட்டு போப்பேன் அப்படியே சொல்லுவேன் ஏன் என்ன இங்க கேமறிச்சுதான் போல இருக்க அப்படின்னு அறிவிப்ப சரி இப்போ அண்ணன் மையா காப்பையெல்லாம் வந்து ரொம்ப இன்டீரியரில் இருக்கிறாங்க நான் ஒரு நல்ல நகரத்தில் இருக்கிறேன் ஆறாவது அழகாக படித்ததை சரி நல்லா இங்கே அனுப்புங்க நாங்க சாப்பிட சாப்பிட்டோம் படிக்கட்டீங்க அப்படின்னா யாரோ அழக படிச்ச தாரு சுற்றி பண்ண அண்ணாமலை பல்லாங்க நிதி முகூர்த்த வேலை நானும் எதோ நாம சாப்பிடுறத சாப்பிட்டு வரோம் படிக்க ஆனால் அந்த சுற்றத்தாறு எப்படி இருக்கணும்னாரு பண்டிந்த கிளையில ஒரு அருமையான வழிபடுங்க நாம செலுத்துற அன்பை அருவணும் செலுத்த நம்ம கிட்டத்தான் வேட்டை விட்டுவிட்டு நமக்கே ஆசைக்கப்படாது இதெல்லாம் விடுவாரா சுற்றம் தடால் என்று சுற்றத்தை பாதுகாக்கணும் நல்ல சுற்றோட சொன்னாள் ஒற்றர் எங்கெங்க வேலை செய்யணும் திருவள்ளுவர் சிஐடி ஒற்றருக்கு வேலை செய்யணும் ஒரு தொழிற்சாலை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் போது ஒற்றை